அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு வேண்டாமை அன்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை அகுதொப்பது இல்ண்டாமை அப்படின்னா எதற்கும் ஆசைப்படாதிருக்கும் தன்மைக்கு நிகரான அண்ணங்கிறதுக்கு நிகரான அர்த்தம் வேண்டாமை அன்ன அப்படின்னா எதற்கும் ஆசைப்படாதிருக்கும் தன்மைக்கு நிகரான விழிச்செல்வம் ஒப்புயர்வற்ற செல்வம் ஈண்டு இல்லை காணப்படுகின்ற இந்த உலகத்தில் நம்மால் அனுபவிக்கப்படக்கூடிய இந்த உலகத்தில் ஈண்டுன்னா இந்த உலகத்தில் அர்த்தம் இல்லைன்னா கிடையாது எதுக்கும் ஆசைப்படாத இருக்கிற தன்மைக்கு நிகரான ஈடு இணையற்ற செல்வம் நம்மால் அனுபவிக்கப்படுற இந்த உலகத்தில் இல்லை அதாவது ஆசையில்லாம இருக்கிறது தான் செல்வம்ங்கிறார் குமரகுருபுர சுவாமிகள் சொன்னார் செல்வம் என்பது சிந்தையில் நிறைவுன்னர் மனிதனுக்கு எவ்வளவு வந்தாலும் நிறைவு ஏற்படுறதில்லை திருப்தி ஏற்படுறதில்லை திருப்தியோடு இருக்கிறது தான் செல்வம் அதற்காக வாழ்க்கைக்கு தேவையானதை சம்பாதிக்க கூடாதுன்னு நம்ம சொல்லலை ஆனால் அதே சமயம் அது அளவுக்கு மீறி போற போது சொல்றாங்க இல்லையா நீடு ஓகே கிரீடு வந்து துன்பம் தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் பேராசை தான் பெரிய பிரச்சனை ஆனால் இங்கே சொல்றது துறவறையலுக்கு அப்புறம் சொல்கிறதுனால துறவிக்கு முற்றிலுமே இருக்கக்கூடாது அந்த தெளிந்த அறிவு வந்தால் இருக்காது அதனால தான் இங்கே சொல்கிறார் இந்த ஆசை இல்லாத தன்மைக்கு நிகரான ஒப்புயர்வற்ற செல்வம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை நிராசையின் தெய்வம் உண்டோம்பார் தாயுமானவர் யாண்டும் அகுது ஒப்பதியில் யாண்டும் யாண்டுங்கிறது இங்கே ஆண்டும்ன்னு எடுத்துக்கிறோம் அந்த கேள்விப்படுற அவுலகத்தில் ஈண்டு ஆண்டு தேவலோகத்துக்கு போனாலும் சரி கேள்விப்படுற அவுலகம் நம்ம கேள்விப்படுறோம் சொர்க்கலோகம்னு போகிறோம் அங்கே போனாலும் அனுபவிக்கணுங்கிற ஆசை தான் இருக்க போகிறது ஆகவே அங்கேயும் இருக்கிறவங்க எதை மதிக்கிறாங்கன்னா ஆசை இல்லாதவர்களைத்தான் போற்றுகிறார்கள் ாண்டும் அகுதொப்பது இல் எப்பொழுதுமே அதுக்கு நிகரானது இல்லை அப்படின்னு அர்த்தம் ஒரு மனிதன் ஆசை இல்லாமல் இருக்கான்னு சொன்னால் பெரிய ஆச்சரியந்தான் ஏன்னா ஆசைங்கிறது என்னென்ன இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் உண்மையிலேயே இப்போ கைலாச யாத்திரை போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் கைலாச யாத்திரை போகணும் கைலாச பர்வதத்தை பார்க்கணும்னு நமக்கு ஒரு ஆசை வருகிறது ஆனால் அங்க போய் அந்த கைலாசத்தை பார்த்ததுக்கு பிறகு அந்த ஆசை நீங்கி விடுகிறது ஆகவே அங்கே நமக்கு இன்பம் கிடைச்ச மாதிரி இருந்தாலும் ஆசை நீங்குகிறது ஆசை தான் மனிதனுக்கு சஞ்சலத்தை உண்டு பண்ணுகிறது நான் தர்மமான விஷயமா சொல்றேன் பெரும்பாலும் மனிதர்கள் அதர்மமான விஷயத்தை தான் விரும்புகிறார்கள் ஆகவே ஆசையை செயலால் அடைய விரும்புகின்றவன் அறிவுள்ளவனாக கருதப்பட மாட்டான் ஆசையை அறிவால் நீக்க பழக வேண்டும் ஆண்டவனுடைய அருள் துணை கொண்டு நல்லோர்களுடைய துணை கொண்டு ஆசையை அளவாக வைத்து மனிதர்களோடு அறிவுபூர்வமாக வாழ்கின்ற மனிதர்களோடு வாழ்ந்து ஆசையை நாம் வெல்ல வேண்டும் அதுக்காக அதாவது ஆசைகளை மனசில் போட்டு அழுத்தி வச்சுக்கூடாது அறிவின் முன் துணை கொண்டு அதை நீக்க வேண்டும் ஆசைகளை மனசில் அழுத்தி வைத்துக் கொண்டு அது ஒரு நோயாக மாறிவிடும் இதை கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே பூலோகத்திலையும் சரி தேவலோகத்திலையும் சரி இந்த ஆசை இல்லாத தன்மைக்கு நிகரான ஒரு விஷயம் இல்லவே இல்லை ஆசை இல்லாத மனத்தில் சஞ்சலங்கள் இல்லை சஞ்சலமில்லாத மனம் அமைதியான மனம் அமைதியான மனதிலே இன்பம் தெளிவாக இருக்கிறது இதை நாம் சிறுக சிறுக முயற்சி செய்து இந்த உண்மையை உணர வேண்டும் இந்த மனநிலையை நாம் அடைய வேண்டும் ஆகவே ஆசைகளின் தன்மையை அறிந்து ஆசைகளை ஆண்டவன் அருள் துணை கொண்டு அறிவின் துணை கொண்டு ஆண்டவனுடைய அருளோடு கூடிய அறிவின் துணை கொண்டு அவற்றை வெல்லுவோமாக எளிமையான வாழ்க்கையும் உயர்ந்த சிந்தனையும் நம்மிடத்திலே ஓங்கி இருக்கட்டும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேகம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில்